அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுண் ஆக ஒழுகலான் மன்னவன் சூழ்ந்து கொள்ளல் ஒரு அரசன் தன்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய அறிவுரை அல்லது நாட்டினுடைய நடப்ப தெரிஞ்சுதான் நடக்க முடியும் தானே எல்லாத்தையும் போய் தெரிஞ்சுக்க முடியாது தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் மூலம்தான் நடக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு தலைவன் தெரிஞ்சிக்க முடியும் ஒரு நாட்டுக்கு அரசனாக இருந்தாலும் சரி ஒரு நிறுவனத்தினுடைய தலைவனாக இருந்தாலும் சரி அவன் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மூலமாகத்தான் உலகத்தை அறிஞ்சு வாழ்க்கை அறிஞ்சு அவன் நடக்க வேண்டியிருக்கும் ஆகையினால தன்னை சுற்றி இருக்கிறவங்களை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி தேர்ந்தெடுத்து பார்த்து தான் வச்சுக்கணும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க அறிவிலும் அனுபவத்திலும் எல்லாத்திலையும் சிறந்தவர்களாக இருக்கிறவங்களா பார்த்து செலக்ட் பண்ணி அதாவது சூழ்வாரை சூழ்ந்து கொழல்னர் மன்னவன் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் தலைவன் அல்லது அரசன் தன்னை சுற்றி இருக்கிறவர்களுடைய கண்களை கொண்டே அதாவது அவர்களை கூறுவதை வைத்துக் தான் அவன் அதை ஒழுகலான்னு சொன்ன நாட்டை நடத்துறது ஆகையினால என்ன பண்ணணும்னா தன்னை சுற்றி இருக்கிறவங்களை ஜாகிரதையா பார்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் அதாவது அரசன் தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் மூலம் உலகத்தை பற்றி அறிந்து ஆட்சியை நடத்துற காரணத்தினால அந்த பெரியோர்களுடைய சாமர்த்தியத்தை தெரிஞ்சு திறன் அறிஞ்சு தேர்ந்து அதுக்கு பிறகு அவங்களுடைய துணையை ரொம்ப விரும்பி அடைஞ்சு அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கருத்து அரசன் நேரடியாக மக்களுடைய குறைகள் எல்லாம் பார்க்க முடியாது தன்னை சுற்றி இருப்பவர்கள் மூலம்தான் மக்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்க முடியும் அதாவது சுத்தி இருப்பவர்கள்னா தன்னை சூழ்ந்திருப்பவர்கள் அந்த அர்த்தத்தெல்லாம் இங்கே சொல்றோம் ஆகையினால அரசனுடைய ஆட்சி நல்ல முறையில் நடக்கணும் ஒரு தலைவனுடைய நிர்வாகம் சரியான முறையில் நடக்கணும்னு சொன்னால் தன்னை சுற்றி நல்ல பெரியோர்கள் அவனை சூழ்ந்திருக்கும்படி பார்த்துக் கொள்ளணும் அப்பதான் அவன் தகுந்த ஆலோசனைப்படி நல்ல காரியத்தை செய்ய முடியும் ஆராய்ந்து வினை செய்யக்கூடிய அமைச்சர் கண்ணாக அரசியல் நடத்தலால் அவரை அரசன் உறுதி துணையாக அணைத்துக் கொள்க என்று ஒரு பெரியவர் விளக்க வர சொல்றார் எதையுமே ஆராய்ச்சி பண்ணி எண்ணி துணையை கருமம் படிக்கிறோம் இல்லையா அது மாதிரிதான் அப்படிங்கிறது பெரியோர்களையும் குறிக்கும் அமைச்சரையும் குறிக்கும் சூழ்தல் இந்த குரலில் இருக்க சூழ்வாரை சூழ்ந்து குழல் அந்த இடத்துல சூழ்தல்னா ஆராய்ச்சின்னு அர்த்தம் இந்த சொற்களை எல்லாம் எப்படி எல்லாம் பயன்படுத்துகிறார் திருவள்ளூர் பாருங்க அதனாலதான் தெய்வப்புலவர் சூழ்தல் சொன்னால் ஆராய்தல் சூழ்ந்துள்ள காரியங்களை ஆழ்ந்து ஆராய்ந்து அரசுக்கும் நாட்டுக்கும் நல்ல உறுதியான பிரயோஜனம் உறுதி நலன்களை செய்பவர் ஆகியனால இந்த மாதிரி பேர் வந்தது அதாவது சூழ்வாருங்கிறது மந்திரிகளுக்கு பேர் அதாவது ஆராய்ச்சி பண்ணி பொறுமையா கவனமா நாட்டை நடத்துறவர் அர்த்தம் சூழ்ந்து கொழல் அப்படின்னு சொன்னா அதாவது சூழ்ச்சின்னு இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்றவர் அர்த்தம் சூழ்ச்சிங்கிற ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் அதுல திறமையுடையவராக இருந்தா கூட அவருடைய குடும்ப பரம்பரை அவங்களுடைய குண அதாவது அப்பா அம்மா எப்படி அவங்க உறவினர்கள்லாம் எப்படி நல்ல பண்போடு இருந்திருக்கிறார்கள் அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்துருக்கிறவருக்கு தான் பெரும்பாலும் முடியும் எதா அபூர்வமாக ரெண்டு பேர் இருக்கலாம் அதான் பிறந்ததுல நமக்கு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தா தான் நமக்கு அறிவு பண்பு ஒழுக்கங்கள்லாம் வரும் அதில் சந்தேகத்துக்கு இடம் இல்லை ஆக குணச்சிறப்பு நேர்மை சீர்மையாக இருக்கிறது ஒரு ஒழுங்காக நடத்துறது நெறிமுறைகளை பின்பற்றுகிறது செயலாற்றக்கூடிய திறமை பொய் பேசாமல் இருக்கிறது தூய்மையா இருக்கிறது அதாவது பொருளாதாரத்தில் பொருள்களை பயன்படுத்துவதில் தூய்மை உடம்பை தூய்மையா வச்சுக்கிறது பொருள்களை தூய்மையாக வச்சுக்கிறது இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு இப்படிலாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் இன்னும் பல குரல் பாக்களை இந்த அடிப்படையில் நம்ம பார்க்க போறோம் அறம்பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தேரப்படும் மற்றொரு பகுதியில் திருவள்ளுவர் இதை தேர்ந்து எடுத்துக்கணும் அதனால் சூழ்ந்து குழல் சூழ்ந்து குழல்னா அவங்களுடைய குடிப்பிறப்பு எப்படி இருக்கு குணச்சிறப்பு எப்படி இருக்கு நேர்மை சீர்மை நெறிமுறை வினையாண்மை வாய்மை தூய்மை இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கணும்னு அர்த்தம் தெளிவான மந்திரி இல்லைன்னு சொன்னா அந்த ராஜ்யம் அந்த நாடு ஒளி இழந்த போல அதாவது பார்வை இழந்த கண்ணை போல ஆயிடும் அதனால நல்ல ஒரு மந்திரி வேணும் அப்படி நேராதபடி எந்த வழியும் சீரோடு சூழ்வாரை சூழ்ந்து தேர்ந்து கொள்வது வேந்தன் இயல்பாக இருக்க வேண்டும் அர்த்தம் அப்படிப்பட்ட சூழ்நிலை வராமல் எப்பவும் சரியான ஆட்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்குள்ள நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்குள்ள விருப்ப விருப்பு வந்ததுன்னா காரியம் கெட்டு போயிடும் எல்லோருக்கும் அற வழியில நோக்கம் இருக்கணும் அப்பத்தான் காரியங்களை சிறப்பாக செய்ய முடியும் பதவுரை படிக்கலாம் சூழ்வார் தன்னை சுற்றி இருப்பவர்களை பெரியோர்களை அல்லது அமைச்சர்களை கண்ணாக நாட்டு நிகழ்வுகளை காணும் கண்ணாக கருதி ஒழுகலான் நாட்டை ஆழ்வதால் மன்னவன் அரசனானவன் சூழ்வாரை இருக்க வேண்டியவர்களை ஆராய்ந்து அறிந்து கொழல் தனக்கு துணையாக கொள்ள வேண்டும் தன்னை சுற்றியிருப்பவர்களை அதாவது பெரியோர்களை அல்லது அமைச்சர்களை நாட்டு நிகழ்வுகளை காணும் கண்ணாகக் கருதி நாட்டை ஆழ்கின்ற காரணத்தினால் அரசனானவன்றிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளில்